இதற்காக இன்றே தீனாரும் திரகமும் இல்லாத அந்த மருமையினால் வருவதற்கு முன் தன்னை தூய்மையாக்கிக் கொள்ளட்டும் அவனிடம் நற்சையில் இருந்தால் அவன் அநீதம் இழைத்ததற்கு ஏற்ப எடுத்து நன்மைகள் இல்லை என்றால் அவனது சகோதரனிடம் தீமைகள் இருந்தால் அந்த தீமைகள் எடுக்கப்படும் இவனிடம் அது தரப்படும் என்று நபி சொல்லு அலிஹி வசல்ல அவர்கள் கூறினார்கள் புகாரி இரண்டு நான்கு நான்கு ஒன்பது